ओम श्री வீரியங்கேஜஸ்வினித்தமஸ்விஷாவைஷா சிதிபுர்னாத்மன सत्वं सत्वा धर्मो சமோ பும்சோம்தில சாத்விக்கோசையம் தோ் பிரவ उभयेहते आगमो நஷன்மூல आगमो ல மோஸைத்தவ भगवान பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு வாழ்க்கையின் குறிக்கோள் குணாதீத ஸ்வரூபமான ஆத்மாவாக ஒருவன் தன்னை உணர வேண்டும் என்பதுதான் என்று கூறி இந்த ஞானத்தைப் பெறுவதற்கு சத்வகுணத்தை நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும் பிறகு அந்த சத்துவகுணத்தினால் பெறப்படுகின்ற ஞானத்தினால் சத்துவகுணத்தையும் கடந்துவிடலாம் என்று உபதேசம் பண்ணி சத்வகுணத்தை அதிகமாக்கிக் கொள்ளுகின்றவனுக்கு உண்மையான ஈஸ்வர பக்தி உண்டாகிறது என்று சொன்னார் உண்மையான ஈஸ்வர பக்தி ரொம்ப முக்கியம் அவனுக்கு உண்டாகிறது அதாவது சாத்திய பக்தி உண்டாகிறது அப்படி சாத்திய பக்தி உண்டாகின்ற பொழுது சாதன பக்தி அழிந்து விடுகிறது இறைவனை சாதனமாக வைத்து போகப்பொருள்களை நாடுகின்ற பக்தியானது அழிந்து விடுகிறது இறை பற்று இன்மை என்பது அழிந்துவிடுகிறது ஒரு மனிதன் சாத்விக குணத்தை வளர்த்தி வேண்டுமானால் அவனுக்கு பத்து விஷயங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அவன் தொடர்பு வைக்கின்ற அனைத்தும் சீராக இருக்குமேயானால் அவனுடைய உள்ளம் சத்துவகுணத்தை ஓங்கி வளரும் சத்துவகுணத்தில் ஓங்கி வளரும் என்பதை பற்றி சொல்வதற்காக நாலாவது ஸ்லோகத்தில் பத்து விஷயங்களை சொல்லுகிறார் ஏன்னா உலகத்தோடு நாம் வைக்கிற தொடர்பு நம்ம மனசை தாக்கத்தான் செய்கிறது நம்ம சொல்லுகிறோம் அதாவது உலகத்தில் ஒரு குற்றமும் இல்லை உன் மனசில் தான் குற்றம்னு சொல்லுகிறோம் அது உண்மைதான் ஆனாலும் மனசு தானாகவே எதையும் இது பண்ணுறதில்லை அது உலகத்தோடு தொடர்பு கொண்டு அதனுடைய அதனுடைய தன்மைகளால் தாக்கப்படுகிறது மனது ஆகையினால பெரியவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் உண்மையிலேயே அறியாமையினால்தான் உலகத்தை நாம் வந்து குறைபாடுடையதாகவோ அல்லது வேறு விதமாக நினைத்தாலும் கூட அதுலேயும் ஒரு உண்மை இருக்கத்தான் இருக்கு சில சூழ்நிலைகள் நம் மனசுக்கு நல்லதை கொடுக்கிறது சில சூழ்நிலை நம்ம மனசுக்கு நல்லதை கொடுக்கறது இல்லை என்பது வாஸ்தவமான உண்மை அதை நாம் மறுக்க முடியாது ஆனா அறிவை பெற்ற பிறகு சூழ்நிலைகள் நம்மை பாதிக்காது அறிவை பெறாத வரைக்கும் சூழ்நிலைகள் நம் உள்ளத்தை தாக்கத்தான் செய்யும் ஆகையினால நல்ல அறிவை நாம் பெறுவதற்காக நல்ல சூழ்நிலைகள் நல்ல புஸ்தகங்கள் நல்ல மக்கள் நல்ல உணவு இதொற்று இவற்றோடு நாம் தொடர்பு கொண்டிருந்தால்தான் அது சாத்தியமாகும் அதற்காகத்தான் பகவான் சொல்லுகிறார் சாஸ்திரங்கள்லேயும் சாத்திக சாஸ்திரம் ராஜசாஸ்திரம் தாமசாஸ்திரம்னு இருக்கிறது ஜலத்திலையும் உணவுலேயும் அப்படி இருக்கிறது மக்களிலும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இடமும் இப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் இருக்கின்றன காலமும் சாத்விக காலம் ராஜச காலம் தாமச காலம் என்று மூன்று காலங்கள் இருக்கின்றன என்று சொன்ன பகவான் அடுத்தபடியாக கர்மத்தை பற்றி சொல்லுகிறார் கர்மம்னு சொன்னால் ஆக்ஷன் நாம் வந்து எல்லாமே நீங்கள் சுலபமாக இதை இன்டர்பிரட் பண்ணிக்கலாம் கஷ்டமில்லை நம்ம மனசை பக்குவப்படுத்துறதுக்காக நாம் செய்கிற செயலெல்லாம் சாத்திகமான செயல்கள் நமக்கு இந்த உலக சுக்கம் வேண்டும் என்று நாம் புரிகிற செயல்களெல்லாம் இராஜசமான கர்மங்கள் உயர்ந்த அறிவினால் உண்டாகின்ற இன்பத்துக்காக நாம் புரிகின்ற செயல்களெல்லாம் சாத்திகமான கர்மங்கள் என்று அழைக்கப்படும் வேதவாஷையில் சொன்னால் நித்திய கர்மமெல்லாம் நித்திய நைமித்திக கர்மம் எல்லாம் சாத்விக கர்மம் இந்த இடத்துல கர்மன்னா ரெண்டு விதமாக நம்ம இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் அவங்க சாஸ்திரத்தில் அவங்க சொல்கிற அர்த்தம் என்னென்னு சொன்னால் நமக்கு இந்த வச்சுருக்கிற ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க நாம் செய்கிற ஆன்மீக சம்ஸ்காரங்களில் நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்குது ரிச்சுவல்ஸ்னால் சடங்குகள் ஹோமங்கள் பூஜைகள் இதெல்லாம் வச்சிருக்கோம் இதெல்லாம் கட்டாயம் செய்ய வேண்டியதுன்னு சொல்லதெல்லாம் வச்சிருக்காங்க இந்த காலம்பர பூஜை சாயங்கால பூஜை இதெல்லாம் யாருமே மாட்டேன்னு சொல்லக்கூடாது எனக்கு இஷ்டம் இல்லை நான் விரும்பலே அதனால நான் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அது ஒரு பாப்பமாக சொல்லிருக்காங்க பெரியவங்க ஆகையினால அது மனசு ஒன்றுபடுதோ ஒன்றுபடலையோ பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை செய்யறது ரொம்ப அவசியம் என்று சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து மாட்டேன்னு சொல்றதுக்கு நமக்கு ரைட்டே இல்லை அது வேத வாக்கு ஒவ்வொரு நாளும் நீ வந்து சந்தியா காலத்துல ஈஸ்வரனை உபாசனை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு ஐ டோன்ட் லைக் இட் எனக்கு லைக் வரும்போது நான் பண்றேன் சொல்லக்கூடாது பண்றதுக்காகத்தான் இதுவே நம்ம சொல்கிறோம் அது என்றைக்கு விருப்பம் வர்றது எத்தனை ஜென்மா எந்த ஜென்மம் அவர் வர்றது அதனால தான் பெரியவங்க வந்து சின்ன வயசில் நமஸ்காரம் பண்ணு முடிம்பாங்க அது முடிச்சுன்னு இருக்கும் மேலே பார்க்கும் இவங்க நமஸ்காரம் பண்ணால் அதுவும் பண்ணும் அந்த குழந்தைகளுக்கு வந்து நல்ல சம்ஸ்காரங்களெல்லாம் கொடுக்கணும் சரி அப்புறம் சொல்கிறேன் இந்த இடத்துல நித்திய கர்மா நைமித்திக கர்மா நித்திய கர்மான்னா டெய்லி டெய்லின்னு அர்த்தம் இல்லை கட்டாயம் செய்ய வேண்டிய கடமைகளில் நித்திய கர்மம் அடங்கும் அதாவது தினந்தோறும் செய்ய வேண்டிய கர்மமும் நித்திய கர்மத்தில் வரும் வாரத்துக்கு ஒரு நாள் செய்கிற கர்மமும் நித்திய கர்மத்தில் வரும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தினம் அமாவாசை பௌர்ணமே இன்னைக்கு செய்கிற கர்மமும் நித்திய கர்மத்தில் தான் வரும் நித்தியம் கர்மான்னு சொன்னால் கம்பல்சரி ஆக்ஷன்ஸ்னு அர்த்தம் கட்டாயம் செய்ய வேண்டியதுன்னு அர்த்தம் அமாவாசை என்றைக்கு செய்கிறது ஏகாதசி என்றைக்கு செய்கிறது அதுக்கு பிறகு வருஷத்துக்கு ஒரு தினம் கூட நித்திய இப்போ வந்து ஆவணி அவிட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது நித்திய கர்மாவில் அப்புறம் வந்து தீபாவளி எல்லாம் நித்திய தான் வரும் இதெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு வந்தாலும் அது நித்தியகர்மா தான் வந்தாலும் சரி வாரத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் சரி மாசத்துக்கு ஒரு தடவை வந்தாலும் சரி பதிஞ்சு நாளைக்கு வருது வந்தாலும் சரி அது பக்ஷ கர்மமாக இருந்தாலும் சரி மாசக்கர்மமாக இருந்தாலும் சரி அயன கர்மமாக இருந்தாலும் சரி உத்தராயண கர்மா தக்ஷணாயன புண்ணியகாலம் அப்புறம் வந்து மாசப்பரப்பு பண்ணுற கர்மா இதெல்லாம் நித்திய கர்மாவில் சேரும் அப்புறம் நைனித்திக கர்மான்னு சொன்னால் குழந்தை பிறந்தா செய்கிறது அது வருஷ வருஷம் செய்கிறது இல்லை அது குழந்த பிறந்தால் நம்ம செய்கிற ரிச்சுவல்ஸ் அப்புறம் கல்யாணத்தும் போது செய்கிற ரிச்சுவல்ஸ் கல்யாணத்தும் போது சில ஹோமங்கள் அதெல்லாம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறாங்க அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் நைமித்திய கருமம் அதுவும் மாட்டேன்னு சொல்லக்கூடாது நான் சிம்பிளாக போய் கோயிலில் போய் தாலியை கட்டிக்கிறேன்னா அதெல்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு இப்படிலாம் பணம் ஜாஸ்தி இருக்கிறவங்க அப்படி தான் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் பண்ணுறது அவங்களுக்கு முடியல சம்பாதிக்கிறதுக்கே முடியல இதனால் அதெல்லாம் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் விட்டுடுறாங்க அவங்க சிம்பிளாக பண்ணி எங்கேயோ சாப்பாடு போட்டு போயிட்டு வாங்க என்னத்தையும் தெரியாதனமா இந்த கல்ச்சரில் போகிறத உரைச்சிட்டோம் அதனால் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்குன்னு ஒரு உணர்வு இருக்குது நான் ரொம்ப அதை ஹர்ட் பண்ணலை ஆனால் அப்படிலாம் பண்ணுறாங்க நைமித்திக கர்மங்கிறது ரொம்ப முக்கியம் அது என்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் செய்யணும் செஞ்சால் குடும்பமெல்லாம் ரொம்ப கஷமமாக இருக்கும் குழந்தைகள்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் அதெல்லாம் நம்ம செய்கிறதுக்கு மறுக்கிறோம் காரணம் நமக்கு அதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை பிடிக்கிறது இல்லை என்னோ சரி ஐயர் என்னத்தையோ மந்திரம் சொல்லிகிட்டே இருப்பார் அவரை பிடிச்சி சொல்லிட்டு போய் இங்கே வந்திருக்காருமா அவர் ஐயர் மந்திரம் இங்கே சொல்லிகிட்டு வந்து அவர் வந்து மந்திரம் சொல்லிக் கொடுத்து இவனுக்கு கர்மாவெல்லாம் பண்ணி வச்சுட்டுருக்கார் எங்கேயோ வரவங்களெல்லாம் பார்த்து பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாண்ணா அப்படிலாம் நிறைய பண்ணுறாங்க கர்மா கல்யாணத்துல அவர் வாழ்க்கை சொல்லிட்டே இருப்பார் சில ஒரு சில ஐயர்கள்லாம் அதை விட ரொம்ப புத்திசாலி அவ இவனுக்கு இவனுக்கு பண்ணி வச்சு நமக்கு என்ன ஆக போகிறதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிவிட்றாரு தெரியுமா இவன் சமைத்து வைக்கணும் இல்லையா ஹோமத்தில் நிஜமாக அப்படி ஒரு இடத்துல பார்த்தேனா என்ன பண்ணுறார் அவனை தொட்டு சமைத்த வச்சுட்டார் ஹோமத்தில் அவன் பார்த்துட்டே இருக்காங்க அவனை தொட்டு சமைத்த வைச்சார் தர்பு வைச்சார் எல்லாம் அவனுக்காக இவன் பாதியம் பண்ணிட்டு போயிட்டார் பண்ண முடிய கல்யாண விஷயங்கள்லாம் அப்படி அவர் ஒன்னு இருக்கு இதுவும் சாத்திக கர்மா இதெல்லாம் செஞ்சாதான் மனசுல அந்த புண்ணியம் வந்து மனசுல நல்ல விஷயத்துக்கு மனசு போகும் இதெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டமான பலனை கொடுக்கக்கூடியது ஜனங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்குங்கிறது தெரியல இந்த கல்யாணத்துக்கு செய்கிறது இறந்து போனா செய்யறது இதெல்லாம் ஒரு நிமித்தமாக செய்கிறது அது எப்போ வருஷ வருஷம் வரும்னு சொல்ல முடியாது கல்யாணம் வாழ்க்கையில் ஒரு தான் வரும் அப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறந்து போகிற கர்மாவும் எப்போ தான் வரும் அதெல்லாம் நைமித்திக கர்மானு பேர் இந்த நித்திய கர்மாவும் நைமித்திக கர்மாவும் என்ன பேரு சாத்விகம் கர்மாங்கிறார் அப்புறம் வந்து நமக்கு ஏதோ பலன் வேணும்னு சொல்ல ஹோமங்கள்லாம் பண்றோம் பாருங்க அதெல்லாம் ராஜச கர்மா நித்திய கர்மா நைமித்திய கர்மாங்கிறது சாஸ்திரம் கம்பல்சரியா இந்த நித்திய நைமித்திய கர்மம் பண்றவனுக்குத்தான் காமிய கர்மத்திலேயே அதிகாரம் தகுதி நித்திய நைமித்திய கர்மம் பண்ணாம காமிய கர்மம் பண்ணினா காமிய கர்மம் பூரணமான பலனை கொடுக்காது பூரணமான பலனை கொடுக்காது ஞாபகம் இருக்கணும் வார்த்தையும் கவனமாக கேட்கணும் பலனை கொடுக்காதுன்னு அர்த்தம் பண்ணி கொடுக்கூடாது இந்த பூர்ணமான பலனை கொடுக்காது நித்திய நைமித்திக கர்மம் பண்ணி அவங்க காமிய கர்மம் பண்ணினா அந்த காமிய கர்மத்துக்கு பலன் உண்டு காமிய கர்மம்னா என்ன புத்திர காமேஷ்டி யாக புத்திர காமேஷ்டி யாக அதுக்கு வார்த்தையே பாருங்கள் புத்திர காம காமன்னா டிசையர்னு அர்த்தம் ஸ்வர்க்காம யாக ஸ்வர்காமோ யஜேதா புத்திர காமோ யஜஜேதா விர்டிகாமோ யஜேதா வேதத்தில் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஏன் காமியகர்மா சொல்லியிருக்குன்னா ஜனங்களுக்கு எடுத்த உடனே மனசு வந்து உத்தமமான இதுலெல்லாம் போகாது டெவலப் பண்ணுங்கிறதுக்காக வேதத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்கு அந்த காமிய கர்மாவிலே நிறைய டிவிஷன்ஸ் உலகத்துக்கான காமியக்கர்மா தனக்கான காமியக்கர்மானு நிறைய டிவிஷன்ஸ் அதுக்குள்ளேயே இருக்குது ஆனால் பொதுவாக காமிய கர்மா ராஜசம் கர்மா பொதுவாக ஜென்ரலாக அப்புறம் இந்த பிளாக் மேஜிக் பண்ணுற கர்மாலாம் இருக்குது அதெல்லாம் வந்து தாமசம் கர்மா அதாவது ஏவல் பில்லி சூன்யம் இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு பொம்மையை செஞ்சு ஊசியை குத்துறது இந்த மாதிரி என்ன இல்லாமல் பண்ணுறாங்க இல்லையா அடுத்தவன் நாசமாக போகணும்னு சொல்லி இவன் இன்னமும் ரொம்ப நாளைக்கு இருக்க போற மாதிரி எல்லாம் பண்றான் இல்லையா அதெல்லாம் வந்து தாமசம் காரணம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் எது எதுக்கு சமைச்சு இதெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்குன்னா ஏன் இதெல்லாம் இருக்கணும் இப்படி ஒரு இப்படி ஒரு சயின்ஸ் ஏன் இருக்கு சாஸ்திரத்துலேன்னு உங்களுக்கு கேட்க தோணும் ரெண்டு ரீசன் ஒரு காரணம் இந்த மாதிரி கர்மங்களில் பலன் இருக்குங்கிற நம்பிக்கையை உருவாக்குறதுக்காக நம்பிக்கைய உருவாக்குறதுக்காக அது ஒரு வகையான ஒரு மெத்தட் அதாவது அதிருஷ்டமாக சில காரியங்கள் நிகழ்கிறதுங்கிறத புரிய வைக்கிறதுக்காக இந்த ஆபிசார கர்மாக்கள்லாம் இருக்கு சாஸ்திரத்தில் இப்படி ஒரு காரணம் இன்னொரு காரணம் இது முழுக்க முழுக்க ராஜா தான் பண்ணுறது அரசர்களுக்கு தான் இது இந்த கர்மாவில் அதிகாரம் அதாவது ஒரு மனிதன் அதர்மமாக நடக்கிறான்னு வச்சு அவனை வந்து தர்மமான முறையில ஜெயிக்கவே முடியலன்னு சொன்னா இந்த ஒரு முறையை கையாளலாம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதனால அரசனுடைய புரோஹிதனுக்கு முக்கியமா அந்த புரோஹிதன் அதர்வனவேதன் தெரிஞ்சவனாக இருக்க வேண்டும் என்று பெரிய சாஸ்திரங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு தெரிவன் தான் ராஜ புரோஹிதனாக இருக்க வேண்டும் அவனுக்கு தான் நல்ல கர்மாவும் தெரியும் அதர்மமான அழிக்கலாம் என்பது ராஜ நீதி அந்த ராஜ நீதிக்காக வச்சது இந்த ஆபிசார கர்மா ஆனா இது மத்தவங்க பண்ணினாலும் பலனை கொடுக்கும் ஆனா இத பண்றதுக்கு அதிகாரம் ராஜாவுக்கு தான் ராஜாவுக்கும் எப்போ ஒரு பர்சனை சாமதான பேத தண்டத்தினால ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்குற ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் ராஜாவும் அதை பயன்படுத்த முடியும் ஆனா அதெல்லாம் தாமச கர்மா தான் ராஜா பண்ணாலும் சரி ராஜா பண்ணா அது உலக நன்மைக்காக பண்றார் அவர் ஆனா அது சாஸ்திரத்துல பொதுவா ஜென்ரல அது தாமசம் கர்மா நமக்கு தமோ குணத்தை தான் அது அதிகமாக ஆஹா கருமா இல்லாட்டி நீங்கள் சாதாரணமாக எடுத்து இந்த மாதிரி நம்ம வந்து இந்த கேம்பில் கலந்துக்கிறோம் இங்கே போய் சர்வீஸ் பண்ணுறோம் ஆசிரமத்தில் இதெல்லாம் சாத்திக கருமை நம்ம வயிற்றுப் புழப்புக்காக வயது புழப்புக்காக நம்ம ஏதோ வேலை உத்தியோகமெல்லாம் பார்த்து என்னமோ சம்பாதிக்கணும் வியாபாரம் இதெல்லாம் பண்ணுறோமே அதெல்லாம் ராஜசம் கருமை பூஜை பண்ணுறது ஜப்பம் பண்ணுறது தியானம் பண்ணுறது இதெல்லாம் சாத்திகம் கர்மை அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறது வேலை பார்க்குறது இதெல்லாம் ராஜசம் கர்மை அதுலேயும் ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணோம்னா சாத்திகமாயிடும் பிஸ்னஸ் வந்து ஜனங்களுடைய க்ஷேமத்துக்காக அவங்களுக்காக அதில் ஒரு பகுதி தான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பாவனையை மாற்றி கொண்டோம்னா அதுவும் சாத்திகமாகிடும் ஆட்டிடியூடு தான் காரணம் ஆனால் சாஸ்திரப்படி பார்த்தா இந்த பூஜை ஆன்மீக சம்பந்தமான செயல்களெல்லாம் சாத்விகம் கர்மம் நம்ம வியவகாரம் நம்ம சம்பாதிக்கிறதுக்காக வாழ்க்கை தேவைக்காக பண்ணி உழைக்கிற கர்மாக்கள் எல்லாம் ராஜசம் கர்ம அழிக்கணும்னு பிளான் பண்ணி கேஸ் போட்டு அதுக்காக லஞ்சு என்னெல்லாமோ பண்றோம் பாருங்க அதெல்லாம் தாமசம் கர்மம் வெடிஞ்செழுந்தா அதே வேலை அவனுக்கு ஃபோன் பண்ணி இவனுக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது அவனை நீங்கள் ஒரு வழி பாதுனியாகணும் நீங்கள் பண்ணலைன்னா நான் என் தூங்க மாட்டேன் நிம்மதி இல்லை நான் அவனை கொலை பண்ணுவேன் நான் அவனை கொலை பண்ணுவேன் அப்படிங்கிறது இன்னொருத்தனை அழிக்கணும்னு நினச்சி அதுக்கான முயற்சிகளை எல்லாம் பண்ணுறதுங்கிறது திருடுறது கொள்ளையடிக்கிறது அவனை வந்து ஹிம்சை பண்ணுறது இதெல்லாம் தாமசம் கர்ம மனசு எங்கேயா நல்லா இருக்க முடியுமா மனசு நல்லா இல்லாதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஆகினால இதெல்லாம் தாமசம் கர்ம அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் எத்தனை மீனிங் சொல்றேன் அதுக்கு நித்திய கர்மம் சாத்விகம் கர்ம காமிய கர்மம் ராஜசம் கர்ம அடுத்தது தாமசம் கர்மங்கிறது ஆபிசார கர்மம் அப்படி சொன்னேன் இன்னொரு மீனிங் என்ன சொன்னேன் புரியறதுக்கு வேண்டி பூஜை ஜபம் தியானம் இது மாதிரிலாம் பண்ணினா அது சாத்திகம் கருமை அப்புறம் வந்து மற்றதெல்லாம் பண்ணுறோமே விவகாரம் பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணுறோம் வியாபாரம் உத்தியோகம் அதெல்லாம் வந்து ராஜசம் கருமை இன்னொருவனை அழிக்க வேண்டும் அவனை இது பண்ண வேண்டும் என்றே எண்ணிக்கொண்டு நிறைய பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் என்ன பண்ணுறாங்க பெரிய பிரச்சனை வருது பேர்ல பார்த்த குறை நிம்மதி இல்லாம என்ன பண்றான் அவனை கொலை பண்றான் ஆளை வச்சு கொலை பண்றான் இவனுக்கு பணம் இருந்து என்ன பிரயோஜனம் வாழ்க்கையில அப்ப என்ன இருந்தது ஐம்பது கோடி இருந்து நிம்மதி இல்லாதவன்னு அர்த்தம் ஐம்பது கோடி நிம்மதி இல்லாத ஆசாமி அப்படிலாம் நடக்குது ஆகையினால அதெல்லாம் வந்து தாமசம் கர்மா புரியறதுக்காக அதெல்லாம் சொல்றேன் அதனால பிஸ்னஸ் வந்து ராஜசம் கர்மான்னு சொன்னாலும் அது எப்போ தாமசமாக மாறுகிறதுன்னா இது மாதிரிலாம் பண்ணுறப்போது தாமசமாக மாறிடுற இதெல்லாம் நிறைய விஷயங்கள் ஆக இதெல்லாம் மனசை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறது மனசை பாதிக்கிறது ஆ கர்ம அடுத்தபடியாக ஜென்ம ஜென்மன்னு சொல்கிறார் ஜென்மன்னா பிறப்புன்னு அர்த்தம் இதுக்கு ரெண்டு மீனிங் சொல்ல போகிறேன் ஒரு மீனிங் வந்து நம்முடைய தாயும் தந்தையும் நல்ல குலத்தைச் சேர்ந்தவர்களாக நல்ல கலாச்சாரம் உடையவர்களாக இருந்திருக்க வேண்டும் உபய குல விசுத்ததா உபயகுல விசுத்ததா நமக்கு நல்ல குணம் வர்றதுக்கு நம்ம அம்மா அப்பாவும் ஒரு காரணம் அவங்களும் ஒரு காரணம் அவங்க தூய்மையாக இருந்து நம்மை பெற்றெடுத்திருந்தாங்கன்னு சொன்னா நமக்கும் நல்ல குணங்கள் எல்லாம் வரும் ஆகையினால ஜென்மாங்கிறதுக்கு நம்முடைய பிறப்பும் ஒரு காரணம் வள்ளுவரும் சொல்கிறார் குடிமைன்னே அதுக்கு தனியாக ஒரு அதிகாரமே வச்சுட்டார் குடிமை அப்படின்னு குலம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பிறப்பொழுக்கம்னு எல்லாம் சொல்லி நன்றாக சொல்லி வைத்திருக்கிறார் ரொம்ப முக்கியம் அம்மா அப்பா எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்து இருக்கு குழந்தைக்கு அம்மா அப்பா நல்லா காலையில இருந்து பூஜை பூஜை எல்லாம் பண்ணி அப்படி ஒரு கல்ச்சர்ல இருந்தாங்கன்னா அவங்க ஒருவேளை பதினஞ்சு வயசு பதினாறு வயசுக்கு அப்புறம் வேற வாழ்க்கைக்கு போய் கட்டுப்போனாலும் கூட இந்த பதினஞ்சு வருஷம் அவங்க கூட இருந்ததுனால இருந்த ஒரு சம்ஸ்காரம் இருக்கு பாருங்க அது வீண் போகாது அவனுக்கு ஒருவேளை புத்தி வந்ததுன்னா இதெல்லாம் காப்பாத்தும் புத்தி வந்ததுன்னா சங்கராச்சாரியை பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் கீதையில எல்லாம் சொல்லியிருக்கார் யோகபிரஷ்டனை பத்தி பேசுற பொழுது ஜன்மன்னு சொன்னா இப்படி ஒரு மீனிங் இன்னொரு மீனிங் என்னன்னா தீட்ச அவங்க பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா சைவ தீக்ஷை வைஷ்ணவ தீக்ஷை இந்த தீட்சையெல்லாம் சாத்விக தீட்சை அது சாஸ்திரத்தில் இருக்கிறதை நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து என்ன இல்லாமல் சுவாமிஜி ரொம்ப ரொம்ப கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரியே சிலதெல்லாம் பேசுகிறார் அப்படின்னு நினச்சிடாதீங்க நான் கான்ட்ரடிக்ட் பண்ணுறது இல்லை நீங்கள் என்னத்தை இல்லாமல் படித்து அது கான்ட்ரடிக்ட் ஆகும் அதனால் நான் மறுக்கலை ஏன்னால் கொஞ்சம் ஓப்பனாக கேளுங்க அப்புறம் விசாரணை பண்ணுவோம் எல்லாம் கொஸ்டின் ஆன்சர் தான் வச்சுருக்கோங்க அதுக்கு சாத்திகமாகவே பண்ணுவோம் எல்லாத்தையும் ீக்ை வைஷ்ணவ தீட்சை சாத்விக தீட்சை சாக்ததீட்சை ராஜசதீட்சைன்னு சொல்றாங்க ராஜசதீட்சை அப்புறம் வந்து இந்த குட்டி சாத்தா மோகினி பிசாஷு இந்த மந்திரத்தை எல்லாம் உபதேசம் வாங்கிக்கிறாங்க பாருங்க அந்த உபதேசம் வாங்கிக்கிற அந்த தீட்சைக்கு பேரு தாமச தீட்சை ஆபிசார கர்ம மந்திரங்களை குருமுகமாக பெற்றுக்கொன்ற அந்த தீட்சைக்கு பேர் தாமச தீக்ஷை அதாவது நாம் மந்திர உபதேசம் வாங்கிக்கிற போது அது இன்னொரு பிறவியாக மாறுகிறது என்று சாஸ்திரங்கள் சொல்கிறது நம்ம வந்து சாதாரண மனிதனாக வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம மனசை பக்குவப்படுத்திக்கிறதுக்காக குருக்கிட்ட போய் முறையாக மந்திரத்தை உபதேசம் வாங்கிக்கிறோம் அந்த மந்திர உபதேசம் வாங்கிக்கிறத சாஸ்திரம் ஒரு பிறப்பாக சொல்லுகிறது அதுக்கு தீட்சைன்னு பேர் தீக்ஷைன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் கொடுத்து கெடுப்பதுன்னு அர்த்தம் தீட்சைங்கிற வார்த்தைக்கு மீனிங் கொடுத்து கெடுப்பது என்னத்தை கொடுத்து கெடுக்கிறதுன்னா உயர்ந்த மந்திரங்களை கொடுத்து நம்முடைய தவறான தன்மைகளை எடுப்பது தீயத்தே க்ஷீயத்தே தீயத்தே க்ஷீயத்தே தீயத்தேன்னா கொடுப்பது க்ஷீயத்தேன்னா கெடுப்பது கொடுத்து கெடுக்கிறது தான் தீக்ஷை என்னத்தை கொடுக்கறது மந்திரத்தை கொடுத்து அந்த மனசுக்கு சம்ஸ்காரம் ஒரு தன்மையை கெடுக்கிறாங்க சம்ஸ்காரத்தை கொடுப்பதன் மூலம் அசுத்தமான சம்ஸ்காரங்களை கெடுக்கிறார்கள் சுத்தமான சம்ஸ்காரங்களை கொடுப்பதன் மூலம் அசுத்தமான சம்ஸ்காரங்களை கெடுக்கிறார்கள் கெடுக்கிறார்கள்னால் நீக்குகிறார்கள்னு அர்த்தம் கோயம்புத்தூர் பக்கமெல்லாம் அந்த லைட்டை கெடுன்னு சொல்லுவாங்க நீங்கள் எந்த ஊர்லேயும் கேட்க முடியாது அந்த வார்த்தை அந்த லைட்டை கெடுத்துரு லைட்டை கெடுத்துருன்னா ஏன்னா ரொம்ப நாளாக இதாக இருக்கும் என்ன எதுக்கு இதை போய் கெடுக்கணும் கெடுக்கிறதுனா ஓங்கி ரெண்டு தட்டு தட்டுறதா என்ன அப்படின்னா லைட்டைக்கு எடுத்து இது கோயம்புத்தூருக்கே உள்ள பாஷை எந்த ஊர்லேயும் இருக்காது செருப்பு தொட்டு போகிறது செருப்பு தொட்டு போகிறதுனா தெரியுமா செருப்பு ஓட்டுக்கிறது பேர் செருப்பு தொட்டு போ அப்படின்றாங்க செருப்பு தொட்டு போகிறது அது ஒரு ஊர்லையும் இன்னொன்று இருக்கு சிவகாசி முதல்ல நான் வந்து இந்த இதில் திருவேடகத்துக்கு போனோடனே ஒரு சாமி வந்து மாட்டை பத்திரா அப்படின்னார் ரொம்ப வருஷம் அந்த பக்கம் இருந்த ஆளாச்சா கோயம்பத்தூர் பக்கம் மாட்டை பத்திரம் எதுக்கு மாட்டை பத்தணும் மண்ணெண்ணை எடுத்துகிட்டு வாடா தீப்பெட்டி ஏடு மண்ணி ஏடுன்னு சமாஷா சொன்னேன் அவர் பத்துறதுன்னா ஓட்டுறதுன்னு அப்புறம்தான் தெரிஞ்சது இந்த தடுமன்கிற வார்த்தையே ரொம்ப நாளாக எனக்கு தெரியாது ஒரு ஊரில் போனால் சுவாமி சாமிக்கு தடுமண் பிடிச்சிருக்காருனார் தடும தடுமன்னா என்னங்க அப்படின்னா அதாங்க மூக்கில் வருமே தண்ணி அது அதுக்கு தான் தடுமன்னு சொல்லுவேன் ஓஹோ ஜலதோஷமா ரொம்ப நாளாக தெரியல எதுக்கு சொல்கிறேன்னா கெடுக்கிறது தீயத்தை கொடுத்து கெடுக்கிறதுங்கிறதுக்காக வேண்டி கெடுக்கிறதுன்னு சொன்னால் அதை நீக்கிறது அழிக்கிறதுன்னு அர்த்தம் அதுக்காக வேண்டி சொன்னேன் இப்படி வந்து மந்திரத்தை சொல்லி கொடுக்குற போது அது ஒரு வகையான பிறவியாக சொல்லப்படுகிறது அப்போ வந்து இவன் வந்து முதல்ல மனிதனாக இருக்கான் இப்போ வந்து ஆன்மீகத்துக்காக தன்னுடைய பிறவியை உத்தமமானதாக மாற்றி கொண்டான் அதனால் த்விஜன் அப்படின்லாம் சொல்கிற வழக்கம் இரு பிறப்பாளர்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க மந்திரத்தை வந்து காயத்ரி மந்திரத்தை ஒரு பையனுக்கு உபதேசம் பண்ணோன்னே அவன் த்விஜனாக மாறிடுறான் திஜன்ம அதனால்தான் பார்ப்பனன்னு பேர் வந்து தான் பார்ப்பனங்கிறதுக்கு ஏதோ எனக்கு ஒரு புலவர் சொன்னார் சுவாமிஜி பார்ப்பனால் என்ன மீனிங்னா இந்த முட்டை இருக்குது பாருங்க கோழி முட்டை அந்த முட்டையை வந்து முட்டையிலேருந்து இந்த மூ குஞ்சு வந்து அந்த அந்த அது அது அந்த பக்குவம் வந்த உடனே டக்குன்னு இப்படி கொத்துவான் கொத்தி முட்டையை உடைக்குமா அது அப்படி உடைக்கிறபோது மூக்கை நீட்டிக்கிறதுக்கு அதுக்கு பேர் பார்ப்புன்னு பேரான் பேருக்காக கட்டுற உபதேசத்தை அதனால இவனுக்கு பேர் என்ன பார்ப்பனன் அந்த முட்டையை உடைக்க குஞ்சு முட்டைய உடைக்கிறதுக்கு பேர் பார்ப்புன்னு பேர் அதே மாதிரி இவனும் பார்ப்பனாகிறான் பார்ப்பனன் சரி அதான் எதுக்கு சொல்றேன் இதெல்லாம் ஜென்மாங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்துக்காக சொல்றேன் தாய் தந்தையர்களுடைய குலம் தூய்மையாக இருந்து அவர்கள் மூலம் நாம் பிறந்திருந்தோமே நம்முடைய அந்த அதுவும் நம்முடைய குணத்துக்கு ஹேத்துவாக இருக்கிறது அது மாத்திரமல்ல நாம் பெறுகின்ற தீட்சைகளும் நம்முடைய குணத்துக்கு ஹேத்துவாக இருக்கிறது நம்ம சிவாயா நாராயணாயா அப்படிங்கிற மந்திரங்களை நாம் தீட்சை வாங்கி கொண்டோம்னா அதெல்லாம் வந்து நமக்கு வந்து சத்வகுணத்தை விருத்தி பண்ணும் ஆனால் வந்து இந்த காளி அது இதுன்னு என்லாமோ இருக்க நல்லாமோ மந்த் ய நிகிராஜின மூணம் அதில் நிறைய தத்துவங்கள் இருக்கு அது வேற விஷயம் ஆனால் மனசில் ராஜசம் வரும்னு சாஸ்திரம் சொல்லுகிறது சாத்த தீக்ஷா அப்புறம் கர்ம இந்த தீட்சைங்கிறது ரொம்ப முக்கியம் நமக்கு ஆன்மீக வாழ்க்கையில் தீட்சைங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்ல குருக்கிட்ட நம்ம உத்தமமான ஒரு மந்திரங்களை வாங்கி அதை ஜபிக்கணும் அந்த குரு ஜபம் சார் நமக்கு தீட்சை கொடுக்குறவர் வந்து நிறைய ஜப்பம் பண்ணியிருக்கணும் அப்போ தான் அவர் கொடுக்க முடியும் பேங்கில் பணம் இருந்தால் தானே எடுத்து கொடுக்க முடியும் அது மாதிரி அவர் நிறைய மந்திரங்களை ஜபம் பண்ணியிருக்கணும் அப்போ அவருக்கு வந்து மந்திரங்களை சொல்லி கொடுக்குறதுக்கு அதிகாரம் இருக்குது யார் வேணாலும் சொல்லி கொடுக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு மந்திரத்தை ஒரு குருக்கிட்ட வாங்கிக்கிறீங்கன்னு வச்சுங்க வாங்கி நீங்கள் வந்து பல லட்சம் ஆவருத்தி பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கோ அல்லது யாராக கேட்டால் சொல்லி கொடுக்குறது தர்மம் சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா பாப்போம் முறையை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இதெல்லாம் தீக்ஷா விதி தீட்சை இல்லாமல் மந்திரங்களை சொல்லலாமான்னு சொன்னால் நேற்றுக்கு ராத்திரி தான் கேள்வி பதிலில் சொல்லியிருக்கேன் தீட்சை இல்லாமல் மந்திரங்களை சொன்னால் அதுக்கு பலன் ரொம்ப கம்மி ஓம் நம சிவாயாங்கிற மந்திரம் தான் அவர் குரு சொல்லிக் கொடுக்க போகிறார் வேறு ஒன்றும் சொல்லித்தர போகிறதில்லை அதே மந்திரத்தை தான் அவர் சொல்லி கொடுக்க போகிறார் ஆனால் அந்த சொல்கிற காலம் அந்த சொல்கிற தேசம் சொல்கிற முறைகள் அதெல்லாத்தையும் வச்சு அதுக்கு அதிர்ஷ்டமான பலன் இருக்குது அதிர்ஷ்டமான பலன் இருக்கு ஆகையினால தான் நம்ம அதை வந்து தீட்சையை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறோம் ஆகையினால சாஸ்திரங்கள் தீட்சையை ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிறது ஆக தீட்சைங்கிறது அதுவும் ஒரு காரணம் மனசில் நம்ம வந்து என்னதான் நல்லவனாகணும்னு நம்ம நினச்சாலும் நம்ம அறிவுபூர்வமாக செயல்பட்டாலும் கூட இந்த மாதிரி ஒரு செயல்களெல்லாம் நமக்கு உறுதுணையாக இருக்கும் அப்போ நமக்கு நம்ம நினைக்கிறதெல்லாம் வெற்றி அடையும் வெற்றியை அடைய முடியாத நீங்க நல்லவனாக இருக்கணும்னு முயற்சி பண்ணி இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் இல்லாம நீங்க தனியா பண்ணி நீங்கன்னு வையுங்களேன் இருக்கும் நான் இருக்காதுன்னு சொல்லலை அதுக்கு ஒரு கம்பீரம் அதுக்கு ஒரு பூரணத்துவம் அதெல்லாம் வரணும்னு சொன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினோட அது ஜாயின்ட் ஆனா தான் முடியும் நீங்க வந்து மனசுல ஆசை போகணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு ரீசன் எல்லாம் நினைக்கிறீங்க ஆசையினால வரக்கூடிய துன்பத்தை எல்லாம் சிந்திச்சு பார்க்கறீங்க எல்லாம் உண்மைதான் ஆசைனால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரியுதுன்னு வச்சுப்போம் அது அப்படி அந்த அறிவு இருந்தால் மாத்திரம் போராது அதுக்கு நமக்கு பண்ணியிருக்கிற மந்திர ஜபங்கள் இதெல்லாம் சேர்ந்து அதுக்கு சக்தி கொடுக்கும் அதனால தான் நம்ம அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்ம நல்லவனாகனம் நினச்சி அறிவு பூர்வமாக செயல்பட்டால் போராது இது மாதிரி மந்திர ஜபங்கள் தியானம் இதெல்லாம் பண்ணினாத்தான் அதுவும் சேர்ந்து தான் நமக்கு அதை பூர்ணமாக்கும் பலனை கொடுக்கும் ஆகையினால ஜென்மாவை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறார் அப்புறம் இந்த ஆபிசார கர்மத்தை தான் நான் சொல்லிட்டேன் அதுவும் கூட ஒரு ஜென்ம மாதிரி தான் ஏன்னா அவனுக்கு ஏதோ நம்பிக்கை வரத்துக்காக வேண்டி அதில் எல்லாம் அப்படின்னா அதெல்லாம் என்றைக்கும் இந்த உலகத்தில் இருந்துட்டு இருக்கும் அந்த மந்திரத்தையும் சொல்லிக் கொடுக்குறவங்க இருப்பாங்க அதை வந்து சொல்லிக் கொடுத்து அதை வந்து ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த பரம்பரையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஜென்மச்ச அடுத்தது தியானம் தியானம்னு சொன்னால் எண்ணங்கள் இவர் ரொம்ப சிம்பிளாக அழகாக சொல்லிவிட்டார் கடவுளை எண்ணுவது என்பது சாத்விக தியானம் நல்ல குணங்களை எல்லாம் பற்றி எண்ணுவது சாத் நல்ல கணங்களை எண்ணுவது பற்றி சாத்விக தியானம் பெண்ணை எண்ணுவது ராஜசத்தியானம்னு போட்டுவிட்டார் ஆண் பெண்ணை எண்ணுவதோ பெண் ஆணை பற்றி எண்ணுவதோ ராஜசத்தியானம் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் காமினி காஞ்சனம் பணத்தை பற்றியும் பெண்ணை பற்றியும் இதையே நினச்சிக்கிண்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க சில பேருக்கு அந்த மனசு அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கூடே அது அப்படியே தான் நினச்சிகிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் அதையே தான் நினச்சிட்டு இருக்கும் பகவான் நினைக்காது அது அப்படியே பழகத்தில் இருந்ததுன்னு சொன்னால் அந்த அதையே மனசை தாட்டாதிலேயே ஓடிட்டுருக்கும் சுவாமிஜி நானும் என்னெல்லாமோ கண்ட்ரோல் பண்ணுறே முடியலன்னுலாம் கூட சொல்லுவாங்க காரணம் என்னன்னா நல்ல கர்மா அதிருஷ்ட கர்மாவை பண்ணி கொண்டு அதையும் நினைச்சோமானா அதாவது உத்தமமான விஷயங்களை நினைச்சோமானா ஆட்டோமேட்டிக்காக போயிடுவேன் பற்றியே எண்ணிக்கொண்டு இருப்பது பதவி இதை பற்றியெல்லாம் எண்ணிக்கொண்டு இருப்பது ராஜசத்தியானம் சில இதெல்லாம் வேண்டி பிளான் பண்றோம் போறோம் வர்றோம் அதெல்லாம் வேண்டியதுதான் ஆனால் எல்லாம் ஒண்ணும் இல்லை ஃப்ரீ அப்படின்னா அப்பா நேரம் கிடைச்சது கடவுளே உன்னை போடுறதுக்கு ஒரு அருமையான டைம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி மனசை வச்சிருந்தோம்னா உங்க மனசு எப்படி ஃப்ளவரா இருக்குன்னு அப்படியே புஷ்பம் தாமர புஷ்பம் மாதிரி ரோஜா புஷ்பம் மாதிரி அப்படி ஆனந்தமா இருக்கிறது நீங்க ஃபீல் பண்ணலாம் நேரம் கிடைச்சாச்சுன்னா சாஸ்திரம் நல்ல விஷயங்கள் நம்ம நேரம் கிடைச்சதுன்னா பொழுதுபோக்கு அப்படின்னு ஒன்று வச்சிருக்கோம் ரெக்ரியேஷன் கிளப் சீட்டார இல்லாட்டி என்னவோ பேச வேண்டிய இல்லாட்டி கொஞ்ச நேரம் டிவியை போட வேண்டியது அப்புறம் நிம்மதினா எங்க இருக்கும்னா டிவியும் நிம்மதி வரப்போறது இல்லை நீ அதை சரியா பயன்படுத்த தெரியாததுனால உனக்கு லைஃப் லாங் ப்ராப்ளம் நான் டிவி பார்க்க கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் டிவி பார்க்குறதுனால அதுலேயும் என்ன விஷயங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா விஷயங்கள் ஒன்று ஒன்று தாக்குது நீங்கள் நினைக்கலாம் சுவாமி இப்போ நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன் அந்த ஒரு சினிமா பார்த்துட்டு இருக்க குழந்தைங்க அதை பார்க்கவே சகிக்கலை இது எப்படி நீங்கள் குழந்தைகள்லாம் பார்க்குறது அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஒன்றும் பண்ணார் சுவாமிஜி ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க ஒன்றும் பண்ணார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்களுக்கும் பிடிக்கல ஆனாலும் அதை பலமாக இல்லை எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்குது படிக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அதை நிறுத்த அவங்களாலேயும் முடியல ஏன்னா அவங்களுக்கு ஆசை குறையில அப்புறம் குழந்தைகள்கிட்ட மாத்திரம் நீ படிக்கக்கூடாது நீ நீ வந்து பார்க்கக்கூடாது படிக்கணும்னு சொன்னால் அது எப்படி கேட்கும் நம்ம விட்டால் தானே அதுவும் கேட்கும் அது எப்படி கேட்கும் நாம் பார்க்கணுமா குழந்தைங்க பார்க்கக்கூடாது அதுக்கு இன்னும் ப்ராப்ளம் அதிகமாகும் அப்புறம் வந்து இன்னும் பிரச்சனை அதிகமாகும் வீட்டில் ப்ராப்ளம் அதிக கூட்டிகிட்டேதான் குறையாது அதில்ல நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் பார்த்தா என்ன ஆகிடப்போகுதுன்னு நினைக்கலாம் நீங்கள் வந்து நல்லதுக்கு நேரம் கொடுக்க இது ஒன்றும் பண்ணுதோ இல்லையோ நான் அதை ஒத்துக்கிறேன் ஒருவேளை உங்கள் மனது வந்து ரொம்ப ரொம்ப தூய்மையானதாக இருக்கலாம் ஏன்னா தெரியாது ஏன்னா நமக்கு தெரியாது ஏன்னா நமக்கு அப்படி இருக்குது பார்த்தா அப்படிலாம் ஆகிற மாதிரி ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சப்கான்ஷியஸ்க்கு போய் வேறு ப்ராப்ளம் வந்துடுமோன்னு தோன்றுகிறது ஆனால் சில பேர் நல்லதுக்கு நேரம் ஒதுக்காததுனால உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் நீங்கள் வந்து சரி கெட்டதை பாருங்கள் நான் வேண்டான்னு சொல்லல் வச்சுப்போம் ஒரு ஒரு வார்த்தைக்காக எடுத்துப்போம் அபியூபேத்திய வாதம் எடுத்துப்போம் கெட்டதை பாருங்கள் நான் வேண்டான்னு சொல்லல் கெட்டதையும் மனசை பாதிக்காதுன்னு சொல்கிறீங்க நான் வந்து அதெல்லாம் நான் ஜாகிரதையாக இருப்பேன் அலர்ட்டாக இருப்பேன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒத்துக்கிறேன் சரி ஆனால் நீங்கள் நல்லதுக்கு நேரம் ஒதுக்கியிருக்கீங்களா நீங்கள் நல்லதுக்கு நேரம் ஒதுக்கிட்டு அதையும் பண்ணிவிட்டு இதையும் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஓகே ஒரு வாதத்துக்காக நான் அதை ஒத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் நல்லதே பண்ணுறது இல்லை ஜஸ்டிஃபை பண்ணுறோம் அதையே பார்த்துட்டு இந்த மாதிரி சீனையே பார்த்துட்டு இப்படி பார்த்தேன் இப்போ துப்பாக்கி கத்தி ரத்தம் சினிமா முழுக்க என்ன இருக்குதுன்னா என்ன இருக்குது அந்த காலத்துலயாவது ஒரு ஒரு காதல் காட்சி இருந்தால் கூட அது ஒரு நளினமாக இருக்கும் அது ஒரு இருக்காது மனசை பாதிக்காது இப்ப அப்படி இல்லை அது என்ன பண்ணணும்னா மனச உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஒரு நாளைக்கு நிம்மதியாக இருக்கு அதுல எல்லாம் ஒன்றும் அதை பார்த்து பார்த்து அழுத்து போயிடும் அதில் ஒன்றும் இல்லைன்னு தெரியும் அப்ப நீங்க டெவலப் பண்ணிக்கணும்னா இம்பாசிபிள் முடியவே முடியாது கடைசியில் ஹோல் ஜென்மா குளோஸ் அப்புறம் மனசு மாத்திர நிம்மதியா இருக்கணும்னா மனசு நிம் நிம்மதி வரும் ரெண்டாயிரம் ரூபாய் வரணும்னா எவ்வளவு எல்லாருக்குமே எல்லாருமே பெரிய வசதியா இருப்பாங்களா என்ன ஒரு ஒருத்தர் எவ்வளவு பண்ணிருப்பாங்க ஒரு இடத்துக்கு வந்து சேர்றதுக்கே நமக்கு இவ்வளவு வசதி தேவைப்படுறது இதெல்லாம் தேவைப்படுகிறது இந்த மனசை சரி பண்றதுக்கு நம்ம எவ்வளவு பிரயத்தனம் பண்ணணும் நம்ம மனசு நல்லா வச்சிருந்தா நமக்கும் வீட்டுக்கும் எல்லாருக்கும் நல்லதாச்சா நம்ம எண்ணங்கள் எல்லாமே எப்பொழுதுமே உத்தமமான எண்ணங்களாக இருக்கிறதே இல்லை அதனால தான் தாய்மான் சொல்றார் எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி ஏழு நெஞ்சம் இனி போதும் பராபரமே ஆகையினால கடவுளை பற்றி எண்ணுகின்ற எண்ணங்கள் நல்ல விஷயங்களை பற்றி பேசுகின்றது அதை பற்றி என்றது இது வெளியில பேசுறது கூட இல்லை எண்ணுவது நல்ல எண்ணங்களை எண்ணினீங்கன்னா உங்க மனசு உங்களுக்கு தெரியும் யாருக்கு யார்ட்டையும் கேட்க எப்படி இருக்குன்னு நீங்க வேணா ஒரு மோசமான எண்ணங்களை எண்ணி பாருங்களேன் எப்படி இருக்கு மனசுக்கு நீங்க ரொம்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப பக்குவம் வந்துருச்சுன்னா உள்ள மோசமான எண்ணங்களை பிளான் பண்ணாலே வராது ஆனா நல்ல எண்ணங்களை ஆரம்பத்தில் நினைக்கிறது ஆனா எண்ணி பழகிட்டோம் அதில் இருக்கக்கூடிய ஆனந்தம் இந்த உலகத்தில் நாம் வந்து எதையும் மிஸ் பண்ண மாட்டோம் நல்லா எல்லாவற்றையும் பார்ப்போம் அதே சமயம் உலகத்தில் எப்படி வாழணுங்கிறது அதுதான் வாழ்வாங்கு வாழுதல் வையத்துள் வாழ்வாங்கு வாழுதல் ஆக தியானம் அப்புறம் சொல்லிட்டேன் ராஜசத்தியானம் சொல்லியாச்சு தாமசத்தியானம் அப்படின்னு சொன்னால் இதே தான் சேம் அவன் என்ன பண்ணலாம் இவன் என்ன பண்ணலாம் அந்த பிளானிங் மைண்டெல்லாம் அதை பற்றியே நினச்சிட்ருக்கு இதையே சிந்திச்சுட்ருக்கோம் நாம் எப்போ பார்த்தாலும் அவனை எப்படி எல்லாம் பிளான் பண்ணி அவனை கவுக்கலாம் எல்லா பொலிட்டீஷியன்ஸுக்கும் இதுதான் எல்லாம் தாமசத்தியானந்தான் ஆல் பொலிட்டீஷியன்ஸ் எல்லா அரசியல்வாதிகளும் எப்பவுமே அவனோட தியானமெல்லாம் என்னென்னா பெரும்பாலும் தாமசத்தியானந்தான் ஏன்னா அவனுக்கு எப்போவுமே அவனவனுடைய பதவியை காப்பாற்றி ஆகணும் அப்போ இன்னொருத்தனை வந்து எப்படியாவது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கணும் நீ ஒன்று பாருங்களேன் ஒரு சின்ன விஷயத்தில் கூட பாலிடிக்ஸ் வந்துருத பிளேக்கில் பாலிடிக்ஸ் பிளேக் வந்திருக்கு ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நான் சர்வீஸ் பண்ணினேன் நீ சர்வீஸ் பண்ணினேன்னு அவனுக்கு தெரியணுங்கிறதுக்காக வேண்டி பாலிடிக்ஸ் உண்மையாக சர்வீஸ் பண்ணுறவனை பற்றி வெளியில் தெரியவே தெரியாது ஆனால் அவனையும் சர்வீஸ் பண்ண விட ஏன்னா அவனுக்கு நியமம் வந்துடக்கூடாது இல்லையா அதுக்கு யோசிச்சு யோசிச்சு வேலை செய்வான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமா இருக்குதெல்லாம் எதுக்கு இவங்கன்னா இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு நமக்கு தோணும் அதுதான் உலகம் நம்ம என்ன பண்ண மகாதேவி மாயினுடைய சிருஷ்டி இப்படி கலியுக மகிமா இப்படி சில அவதாரங்கள் என்ன பண்ண ராமகிருஷ்ணா சர்வீஸ் பண்ணணும் ஆசைப்பட்டா கூட விடாமீஷன் ஏமாற்ற மாட்டாங்க சுவாமிகள் நல்லது செய்வாங்க அவங்க சுயநலவாதிகள் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுக்கறாங்க அவங்க போய் சர்வீஸ் ஓடி வந்து நிற்கிறான் எல்லாம் எங்கிட்ட கொடு தாம நடுத்தரமான மக்கள் வந்து சம்பாதிக்கணும் போகணும் அதை காப்பாற்றணும் பேங்க்ல போடணும் அதை பத்தியே தியானம் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் அதெல்லாம் நடுவில் இது முக்கியமானது கடவுள்தான் அப்படின்னு சொல்லி கடவுளையே தியானம் பண்ணுறாங்க என்றைக்கும் இன்னைக்கும் நாளைக்கும் என்றைக்கும் நமக்கு உறுதுணையாக இருப்பவன் இறைவனே இந்த பணமோ காசோ பக பதவியோ ஜனங்களோ யாரும் கூட இருக்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லி அவன் ஒருத்தன்தான் பகவானை தியானம் பண்ணிகிட்டு இருக்கான் ஆக சாத்திக தியானம் இராஜசத்தியானம் தாமசத்தியானம் என்று தியானம் ஒன்று வகைப்படுகிறது அடுத்தது மந்த்ராக இதெல்லாம் ரொம்ப டிஃபரெண்ட் கிடையாது முதல்ல ஜென்மான்னு சொன்னார் தீக்ஷ ஏன்னா தீட்சை கொடுக்குற குருவும் இருக்கு இந்த குருவிலையும் நிறைய விதமான குருக்கள்லாம் இருக்கு இந்த குரு என்ன பண்ணுறார் ஒரு குரு வந்து என்ன பண்ணுறார் நல்ல உத்தமமான விஷயங்களை சொல்லி மனசை நல்ல உயர்நிலை கூட்டிகிட்டு போறார் இன்னொருத்தர் என்ன பண்ணுறார் நீ இந்த பூஜை பண்ணுப்பா அந்த பூஜை பண்ணு அது பண்ணி நான் உனக்கு குழந்தை கிடைக்கும் இது பண்ணி உனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கார் பாருங்க அந்த குரு ராஜச குரு அப்புறம் வந்து என்ன பண்றது ஆபிசார மந்திரத்தையெல்லாம் உபதேசம் பண்ற குரு தாமசகுரு ஜென்மாவில் அதை கனெக்ட் பண்ணிட்டோம் அந்த குரு கிட்ட இருந்து உபதேசம் வாங்குறது ஆனா இங்க மந்திரத்தை சொல்றாங்க அதுக்கு இதுக்கு ரொம்ப டிஃபரெண்ட் கிடையாது வித்தியாசம் கிடையாது டிஃபரென்ஸ் இல்லை மந்திர ஓம் நம ஓம் நமோ நாராயணாயா இது போன்ற மந்திரங்கள் எல்லாம் உத்தமமான மந்திரங்கள் சாத்விகமான மந்திரங்கள் அப்புறம் வந்து இந்த கலஹம் சகலகிரீம் ஹிரீம் கலாம் ஹிரீம் ஹூம் க்ரீம்லலாம் வரும் நிறைய இன்னும் இல்லாமல் மந்திரங்கள்லாம் வரும் சில மந்திரங்கள் எல்லாம் இருக்குது அதுலேயும் சாத்திகம் ராஜசம் அதுக்குள்ளேயே இருக்குது சாத்திகத்தில் சாத்திகம் சாத்திகத்தில் ராஜசம் சாத்திகத்தில் தாமசம் அப்புறம் அதுக்கு முடிவே இல்லை போயின்ட்டே இருக்கும் அது இந்த வந்து இந்த காமிய கர்மாவுக்குள்ள மந்திரங்கள் நீங்கள் இந்த ஸ்லோகத்தை காலையில் எழுந்தவுடன் உளுந்தவடை பாயசம் உளுந்தவடை வைத்து பாயசம் வைத்து இந்த மந்திரத்தை விடாமல் சொல்லினீர்களே ஆனால் உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு பிறகு பலன் உண்டாகும் அப்படின்னு போட்டிருக்கிற மந்திரம் இருக்கு பாருங்க அதெல்லாம் ராஜச ஆபிசார மந்திரங்கள் தாமச மந்திரங்கள் எத்தனை பேர் ஓன் நம சிவாய் எல்லாருக்கும் கஷ்டம் வந்ததுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க ஜோசியர்கிட்ட போவாங்க ஜோசியர் என்ன சொல்லுவார்ன்னா ராகு மந்திரம் சனி மந்திரம் புத மந்திரம் குரு மந்திரம் என்ன குரு மந்திரமாவது பரவாயில்லை சனி மந்திரம் கேது மந்திரம் அதெல்லாம் சொல்லி பலாச புஷ்ப சங்காசம் தாரகா கிரக மஸ்தகம் ரவுத்ரம் கோரம் தங்கேதும் பிரணமாம்யகம் இந்த ஸ்லோகத்தை விடாமல் சொல்லுங்கண்ணா ராஜச மந்திரங்கள் மந்திரத்தை பிரிச்சுட்டாங்க வேத மந்திரத்தையே மூணாக பிரிச்சுட்டோம் சாத்திக வேத மந்திரங்கள் ராஜச வேத மந்திரங்கள் தாமச வேத மந்திரங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா வசுவையும் பிரிச்சு விடலாம் மந்திரங்களே இப்படி பிரிச்சுட்டாங்க மந்திரங்கள் அடுத்தது சம்ஸ்காரஹா பத்தாவது சம்ஸ்காரஹாங்கிறது சம்ஸ்காரம்னா சுத்தம் பண்றதுன்னு அர்த்தம் பொதுவாக சம்ஸ்காரம்ங்கிற வார்த்தைக்கு தூய்மைப்படுத்துதல் சம்ஸ்கரோதி அப்படின்னு அர்த்தம் பாத்திரத்தை சம்ஸ்காரம் பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்திரத்தை தூய்மைப்படுத்து அப்ப அதுக்கு பேர் சம்ஸ்காரம் சுத்தம் பண்றது உடம்பை சுத்தம் பண்ணுறோம் காலம்பில் எழுந்த உடனே சோப்பெல்லாம் போட்டு முதல்ல சோப்பை தேய்க்கிறோம் அப்புறம் அதுக்கு மேலே தண்ணியை ஊற்றுறோம் முதல்ல தண்ணியை ஊற்றி சோப்பை தேய்ச்சி அப்புறம் அதுக்கு மேலே தண்ணியை ஊற்றி அதெல்லாம் போனதுக்கு பிறகு பவுடர் போட்டு எல்லாம் பண்ணுறோம் நாம் இதெல்லாம் பேர் என்னென்னா சம்ஸ்காரா சம்ஸ்காரம் பண்ணுறோம் ஆனால் இந்த இடத்துல சொல்கிற சம்ஸ்காரம் என்னென்னா அதிருஷ்டமான சம்ஸ்காரங்கள் இதெல்லாம் திருஷ்ட சம்ஸ்காரம் திருஷ்ட சம்ஸ்காரம்னு சொன்னால் நம்ம உடம்பு குடிக்கிறதுனா திருஷ்டம் கண்ணு முன்னாடியே பார்க்குறோமே இந்த தூய்மையாகிறத பார்க்குறோம் நாம் இந்த குழந்த பிறந்த உடனே நாம் செய்கிற ரிச்சுவல்லாம் இருக்கு சிலதெல்லாம் இருக்குது இந்த குழந்தை பிறந்த உடனே பால் கொடுக்கறதுக்கே முதல்ல மந்திரம் இருக்கு முத முதல்ல இந்த குழந்தைக்கு தாய்கிட்ட பால் கொடுக்கறதுக்கே மந்திரம் இருக்கு அதை கணவன் சொல்லணும் அப்போ அந்த குழந்தை சாப்பிடணும் அந்த மந்திரம் சாப்பிட்டு ஏன் நம்முடைய சாஸ்திரப்படி அந்த குழந்தைய தோற்றுவிக்கிறதே மந்திரபூர்வமாகத்தான் அக்கார்டிங் டுப்சர்ஸ் அந்த குழந்தையை உற்பத்தி பண்றதே மந்திரபூர்வமாக தான் அதுக்கு பேரு அந்த சம்ஸ்காரத்துக்கு பேரு கர்ப்பாதானம் அப்படின்னு பேர் இந்த கர்ப்பா நாப்பத்தெட்டு சம்ஸ்காரம் இன்னைக்கு சாமி சொன்னார் அந்த நாற்பத்தெட்டு சம்ஸ்காரத்தில் கர்ப்பாதானம் அப்புறம் ஆறாவது மாசத்துல ஏழாவது மாசம் குழந்தை இருக்கிற போது அதுக்கு வந்து பும்சுவனம் சீமந்தம் இன்னொரு கருமா பண்றது அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு மந்திரத்தினால சம்ஸ்காரங்களை ஊற்றணும் நாம எவ்வளவு ஒரு அழகான கல்ச்சர் பாருங்க எவ்வளவு மனிதனுக்கு இயல்பான ஒரு உணர்வை கூட எவ்வளவு அழகாக மடைமாற்றம் செய்து நல்ல நல்ல முறையில கருத்துக்களை போதிக்கிறது பாருங்க அடுத்தபடியாக அந்த பும்சுவனும் சீமந்தம் அப்புறம் குழந்த பிறந்த உடனே ஜாதகர்மானு பேரு பிறந்த உடனே எல்லாரு இது வந்து பிராமன்ஸ் தான் பண்றாங்கன்னு நினைக்க வேண்டாம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல இருக்கு ஒரு ஒருத்தருக்கும் இதெல்லாம் மாறலாம இருந்தாலும் கூட ஒரு எல்லாருக்கும் இது இருக்குது குழந்தை பிறந்த உடனே நம்ம வீட்லேயும் புண்ணியவாஜனம் பண்ணத்தானே செய்கிறோம் எல்லார் வீட்லையும் நடக்குது அந்த குழந்தை பிறந்த உடனே என்னமோ அந்த அரிசி மாவும் கடுகள்லாம் வச்சு ஹோமம் பண்ணி அந்த குழந்தைக்கு வந்து ஜாதகர்ம சம்ஸ்காரம் பண்ணி அப்புறம் நாமகரணம் பண்ணி அந்த நாமகரணம் பண்ணுறது கூட ஒரு சம்ஸ்காரம் குழந்தைக்கு பேர் விற்கிறது அது வலது காதில் வந்து அந்த நீ இந்த பேருடையவனாக நீ விளங்க போகிறாய் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாத்துக்கும் சம்ஸ்காரம்னு பேர் இதெல்லாம் நம்ம வீட்டில் விடாமல் செய்யணும் இது நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமான அங்கம் இதெல்லாம் ஒழுங்காக பண்ணால் நம்ம நாட்டில் சைக்காலஜிஸ்ட்டுக்கு இடமே இல்லை புரிஞ்சு பண்ணினோம் சைக்காலஜிஸ்ட்டு அவங்களுக்கெல்லாம் இடமே இல்லை ஆனால் அது விளக்குறதில்ல சரியாக விளக்கி சொல்லாததுனால நிறைய பேருக்கு தெரியலை தெரிஞ்சிருந்தால் யாரும் இப்படி போக போகிறது இல்லை அதெல்லாம் சம்ஸ்காரம்னு பேர் இந்த சம்ஸ்காரத்துலேயும் சாத்திக சம்ஸ்காரம் ராஜ சம்ஸ்காரம் தாமத சம்ஸ்காரம்னு இருக்கு அந்த பாத்திரங்களை பொறுத்து வந்து உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் விவேகானந்தன் ஒரு கதை சொல்லுவார் மதாலசா மதாலசாவா மதாலசாவா தெரியல மதாவா மதாவா தெரியல ஏதோ ஒரு ராணி அந்த ராணி வந்து பெரிய ஒரு சன் ஞானிகிட்ட இருந்து படித்தவ அவளுக்கு திருமணம் ஆன உடனே அவளுக்கு ஒரு ஆசை என்னென்னா குழந்தைகள் எல்லாம் நல்ல உத்தமமான வாழ்க்கைக்கு போகணும் சொல்லி அவங்களுக்கு வேதாந்தம் சொல்லி கொடுத்துருவாளாம் சின்ன வயசுலேயே அந்த குழந்தைய தாளாட்டுற போதே நீ தத்துவமசி நீ தூய்மையான ஆத்மா பிரம்மன் அப்படின்னு தாளாட்டுவாளாம் இப்படி அந்த சம்ஸ்காரத்தை ஊட்டி ஊட்டி அந்த குழந்தைங்க வயசான உடனே சாமியாராக போய்டும் எல்லாமே மூணு குழந்தை அப்படி சாமியாராக போயிடுச்சு அவன் அதை பத்தி கவலையே படல ராஜா பார்த்தான் இப்படியே ஒரு ஒரு குழந்தையும் சாமியாரா போச்சுன்னா ராஜ்யத்தை யார் கவனிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வேண்டிக்கிட்டான் அம்மா தாயே நீ வந்து இன்னும் ஒரு குழந்தையாவது ராஜ்யத்துக்கு அப்படின்னு சொன்ன அவளுக்கு இந்த ராஜ்யத்து வேலை அவ்வளவு இஷ்டம் இல்லை இந்த ராணி அவன் ராணி வம்சத்துல பிறந்திருக்கா அவன் என்ன பண்ணாளான் அந்த குழந்தைய வந்து சரி ராஜா கிட்ட சொன்ன ஒத்துக்கிட்டு நீ வந்து பராக்கிரமசாலி நீ வீரதீரன் சூரன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி இப்போ எல்லாம் சைக்காலஜிஸ்ட் இதெல்லாம் சொல்கிறாங்க இப்படிலாம் நீங்கள் சொல்லணும்னு சொல்கிறாங்க இப்போ எல்லாம் நம்ம சாஸ்திரம் சொன்னது தான் அதை வந்து நீ எப்படிலாம் சொல்லி சொல்லி அந்த பையன் பெரிய அருமையான வீராதி வீரனாக பராக்கிரம புருஷனாக மாறிவிட்டான் ஆனால் அப்போ என்ன பண்ணிட்டா அவளுக்கு அவள் உத்தமான ஞானத்தை இந்த குழந்தைக்கும் கொடுக்காம போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டா ஒரு பெரிய பொட்டியில் ஒரு என்னமோ எழுதி கெழுதிலாம் வச்சு அவளுக்கு அவ்வளோ தப்போ பலம் அந்த பெண்ணுக்கு அந்த ராணிக்கு அவ்வளவு தவ வலிமை இருந்தது அவன் என்ன பண்ணா அவன் கிட்ட சொல்லிட்டா நீ வந்து அவனுக்கு நாட்டை கொடுத்த உடனே இந்த பெட்டிய படினு அவன் என்ன பண்ணி அம்மா அவளுடைய அன்பா வளர்த்திருக்காள் இல்லையா அந்த அம்மா அவன் சொன்னதை கேட்கணுங்கிறதுக்காக ராஜ்யத்துல வந்து பயன வச்ச உடனே அதை பிரிச்சு பார்த்தாலாம் நீ உயர்ந்த ஆத்மா தூய்மையானவன் அதுவே உண்மை நீ உன்னுடைய வாழ்க்கையை அதற்கு சொல்லி அதுக்கு கொடுத்துட்டானா அவன் உடனே ஆவணி சாமியார போயிட்டான் எப்படி பண்ணு இந்த சம்ஸ்காரங்கிறது அதிருஷ்டமாக நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் திருஷ்டமானது தான் இந்த வேதத்தில் சாஸ்திரங்களில் சொல்லக்கூடிய இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாமே அதிர்ஷ்டமான பலனை கொடுக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது எப்படி நம்ம புரிய வைக்கிறதுன்னு தெரியல ஏன்னா அது அவங்கவுங்க உணர்ந்தா தானே தெரியும் அதனால இந்த மாதிரி சம்ஸ்காரங்கள நம்ம விடக்கூடாது இதை எதுனா இதை வந்து பெரிய அப்பா அம்மா வந்து இது இப்படியே போனோம் அப்படியே போகணும்னு நினைச்சுட்டே இருந்தாங்க அவங்க சங்கல்பம் மாறிப்போச்சுன்னு சொன்னா குழந்தைங்களுக்கு எல்லாமே மாறி போயிடும் அதனால உயர்ந்த வைதிக நெறிப்படி வாழ்ற வாழ்க்கைக்கான சம்ஸ்காரங்களெல்லாம் சாத்திக சம்ஸ்காரம் போகத்துக்காக பண்ணக்கூடிய சம்ஸ்காரங்கள் எல்லாம் ராஜச சம்ஸ்காரம் அந்த பையனை தனக்கு யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காகவே எல்லாம் பண்றதுங்கிறது தாமச சம்ஸ்காரம் எப்படி சம்ஸ்காரம் ஆத்மனகோதகம் சிலதெல்லாம் ராஜசம் தாமசம் சொல்லாட்டாலும் பரவாயில்ல சம்ஸ்காராங்கிறது இந்த இடத்துல அவர் பொதுவா சொல்லிட்டார் நல்ல சம்ஸ்காரம் எல்லாம் வேணும்பா நல்ல சம்காரம் இருந்தா உனக்கு சாத்திகம் ராஜசம் தாமசம் அதை அதெல்லாம் வந்து அமையும் சொல்லிட்டார் இது பத்து விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகமோபிரஜாதேஷா காலகர்மச்சன்மச்சா தியானம் மந்த்ரோத சம்ஸ்காரா தசைதே குணஹேதவா இந்த பத்து பத்து ஒருத்தனுக்கு நல்லபடியா அமையடும் நல்லபடியா அமைஞ்சதுன்னு சொன்னா அவன் சாத்விக புருஷன் அவன் ஞானியாவான் அவனுக்கு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து துன்பங்கள்ல இருந்து முற்றிலும் உனக்கு விடுதலை கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் அதனால எல்லாத்துலேயுமே மூணு மூணு இருக்கு சாத்தியம் ராஜசம் தாமசம்னு மூணு இருக்கு ஏன்னா இந்த உலகமே முக்குணமயமானது உடல் முக்குணமயமானது மனது முக்குணமயமானது புத்தி முக்குணமயமானது அனுபவிக்கின்ற பொருள்கள் முக்குணமயமானது குணாகா குணேஷு வர்த்தந்தே ஆகையினால இதெல்லாம் முக்குணமயமானது அதனால இதையும் முக்கோணமயமாவே பிரிச்சிருக்காங்க ஆகமோப பிரஜாதேஷா காலஹா கர்மச்சா ஜென்ம சாஸ்திரம் நீர் ஜனங்கள் இடம் காலம் செயல் பிறப்பு எண்ணம் மந்திரம் சம்ஸ்காரம் இந்த பத்தும் குணங்களை விருத்தி பண்ணுவதற்கு காரணங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார் என்ன குணங்கள்னு சொல்லல குணங்களை விருத்தி பண்ணுவதற்கு காரணங்கள் ஆனா அந்த உரையாசிரியர்கள் அதுக்கு அர்த்தம் எழுதினத்தினால் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இனி அடுத்தபடியா வரக்கூடிய ஸ்லோகங்கள்லயும் இந்த கருத்தை நாம் வர்றதுனால இதுக்கு நாம் இப்படி விளக்கம் சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா இந்த பத்தும் ஒரு மனிதனுடைய குணத்தை விருத்தி செய்வதற்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லி அவர் முடிக்கிறார் மேலும் என்ன சொல்லுகிறாருங்கிறதே மாலை பார்ப்போம் ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சே பூர்ணஸ் பூர்ணமாதாஜ பூர்ணமேவிஷியாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓ